நாடக ரச பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாடக பிரியா வழங்கும் ஆயிரம் உதவி வாங்கிய அபூர்வ சிகாமணி டைரக்ஷன் தயாரிப்பு எஸ் வி சேகர் சுந்தா நாடக பிரியாவின் ஆயிரம் உதவி வாங்கிய அபூர்வ சிகாமணி எல்லாரும் நல்லபடியா வைப்பா நான் இந்த நல்லபடியா எனக்கு சந்தேகமா இருக்கு நேத்து பக்கத்து தெருவில் உங்க பையன் சிகாமணி ஜாடையில ஒரு குழந்தைய பார்த்தேன் வேதனை தெரியாம விளையாடாது கமலா என்ன எங்கடி அந்த தெருதல பையன் என்ன ஏமாத்திரான்னு பாக்குறானா இந்த பாருங்க எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி அவன் மேல நாய் மாதிரி எரிஞ்சு விடறீங்க ஏன் தொட்டு தாலி கட்டின புருஷனை நாய்ங்கிற வஜ்ரவேலு என் பிள்ளை ஒரு நாள் பெரும்புள்ளியா வரப்போறான்னு நினைச்சீங்க ஆனா இப்படி கரும்புள்ளியா வருவாருன்னு நினைக்கலயே சும்மா இருங்க நீங்க வேணா பாருங்க என் பையன் சிகாமணி ஒரு நாளைக்கு ராஜா மாதிரி வந்து நிக்கத்தான் போறாம் சபாஷ் ஒரு நாளைக்கு இல்லடி பையன் ராஜா மாதிரி தான் வந்திருக்கான் இனிமே இந்த வீட்டு வாசப்படியே சத்தியமா பண்ணியார் யாரும் சத்தியமா பார்த்ததே கிடையாது வீட்டுக்குரிய இல்ல கொஞ்சம் ஏறி முடியுமா கேட்டாங்க சரி பன்னியார் சொல்லிட்டாங்களே நானும் கஷ்டப்பட்டு தன்னமரத்திலே பார்த்து பன்னியார் வீட்டுக்கு வந்துட்டார் அவருக்கு என்னைக்குமே பொண்டாட்டி மேல பயங்கர சந்தேகமா வந்தவர் பங்கச்சம் நீ நூற்று போயிட மாட்டேன் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது அப்படிங்கிறார் இந்த அம்மா வாய்ப்பு எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான் அவன் என்னைக்கு என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு பன்னையார் யாரு எனக்கு மேல ஒருத்தன் கோவம் நிமிந்து பாக்குறார் கையில எழாமத்திருக்கேன் எனக்கு இருந்த பயத்துல ரெண்டு தலைமையிலேயே போட்டேன் நீயே சொல்லு யாரா இருந்தாலும் கோவம் செய்யும் இரண்டா இப்படி இருக்க உங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யாரையுமே நிமிடம் பார்த்தது இல்லடா அதே எப்படி ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை பார்க்காம சொல்லு எத்தனை கெட்ட பேர் சாயங்காலம் போஸ்ட் மாஸ்டர் என்ன சொன்னா தெரியுமா எல்லாரும் மறக்காத பின்கோடு எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி இருப்பார் போஸ்ட் மாஸ்டர் விஷமா தூக்கான்னு யோசிச்சுட்டு இருக்காரு தூக்குதான் சீப்பு உண்மைய சொல்றேன் அவரு அகில ஐயோ சத்தியமா அகிலாவுக்கு எனக்கு எந்த விதமான கான்டாக்ட் கிடையாதுப்பா பாவா அந்த பொண்ணு அகில நேற்று குளத்துல குளிக்கும்போது அகிலாவோட டிரஸ்லாம் நம்ம கிருஷ்ண எடுத்துன்னு போயிட்டான் உமா கிருஷ்ணன் கிருஷ்ண பாவா அந்த பொண்ணு தண்ணி நின்று விட வெட நடுக்குது பொண்ணு தனியா என்னாலே ஆடி போடுவோம் அதுவும் தண்ணீர் நிக்குது தண்ணீர் இறங்க தங்கச்சி உங்களை அறிவு இல்லாம ஒருத்தன் எத்தனை வாழ முடியும் தெரியாதுப்பா உனக்கு என்ன வயசு போல நிறுத்துங்க பசியோட வந்த பிள்ளைய பஞ்சாயத்து முதல் நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுமா அப்பா நீ சாப்பிட்டியா நான் பெருமையா கனவு கண்டா என்ன நீ ஒன்றரை சொல்லு ரொம்ப அல்பமா இருக்காரு யாரும் உனக்கு உறவா தெரியாதனு மட்டும் அடையாளம் சொல்றான்னு நீ அடிக்கடி அப்பா வனஜா கதை கதாப்பாருக்கு அதே மாதிரி கீழே ஒரு பொண்ணை மாதிரி இருக்கான் யாருக்கு நம்ம பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் இறங்கி அந்த கண்ணு இருக்கு இன்னும் இறங்குவாங்க ராசியா அப்படிதான் ஊர்ல கண்ணுக்கு தெரியாத ஆயிரம் அயோக்கித்தனம் பண்ணுவான் ஒரு வய மாட்டிக்க மாட்டான் ஒண்ணுமே பண்ணாது நான் உதவாங்க விதம்பி நாளை இந்த வீட்டு பக்கமே வராத பா சரிங்க அடுத்த வாரம் ஊர்ல இருந்து வர போறான் ஆ நேத்து லெட்டர் வந்ததே மதிமதி இது பட்ஜெட்ல எல்லா வேலையும் ஏறி போச்சா என்ன சொல்றாரு இவர நான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டேன் என்ன அடுத்த பட்ஜெட் நீ போடப் போறியா இனிமே இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது நாளைக்கே நம்ம மேட்ரஸ் போறோம் இனிமே அங்கதான் இருக்க போறோம் என்னங்க இது அவசரப்பட்டா இப்படி வர முடிவுக்கு வந்துட்டீங்க அவசரமே இல்ல கமலா தெரு கட்டிக்குமோ இருக்கு என்ன பயமா இருக்கு ஒரு சின்ன நினைச்சேனா இத்தனைக்கும் அந்த குழந்தை அம்மா கோயிச்சுக்கு போறாங்க அப்படின்னு அம்மா வைல வத்தி வச்சிருவேன் ஜாகிரத மெட்ராஸ்ல சிதம்பரம் ஜோசியர் வீட்டுக்கு நாம குடி போக போறோம் என் முடிவு பண்ணா பண்ண விதமான கிடையாது கிடையாது என் கையை பார்த்து கல்யாணம் சொல்லுங்க மனசை தளர விடாதியா வா எங்க போய்டத்துவா அவ வந்தவனு நீ அவ்வளவு இது வேற ஓகோ உனக்கு மனசுக்கு பிடிச்ச பூஷ்பு குஷ்பு கிக்காப்பு அப்புறம் தான் கல்யாணம் கொஞ்சம் வரும் இந்த பார்த்து ஒழுங்கு எடுத்து புரியா டிஃபன் டிஃபன் ரெண்டு பேருக்கு இவ்வளவு பெரிய மளிகை ஒருவேளை மளிகை கிடைக்காத வரங்களே, போ. போ, போ. அப்பா, சாமா, அம்மா, நடந்து இவர் நமஸ்காரம் நான் தான் அது யாரா மரங்கதான் கூப்பிடுங்க கூப்பிட்டேன் நாங்க திருநெல்வேலியிலேருந்தே வரோங்க உங்க ராகவேந்தர் தான் என்ன ராகவேந்தர் போயிட்டாரா இருக்காரா அது மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுன்னு இன்னைக்கு புதன்கிழமை அருள் வாக்கு அப்பா இன்னைக்கும் புதன்கிழமை அருள் வாக்கு நாக்கிலேயே சொல்லாம சரிப்பா சரி அதுதான் உங்க போஷன் ரொம்ப பெருசா இருக்க நுழை ஒரு பெரிய ரூம் ரூம் கையிலும் மூவாயிரம் ஆசை ஆனா பத்து ரூபாய் முடியும் சரி சாவியை சாவி பாத்துருக்கோங்க நீளமா முனையில வளைஞ்சு சாவி பாத்துருக்கோம் இவ்வளவு தமாஷா பேசுற பொ நல்லா இருக்கும் வண்டி விட்டு இறங்கினதும் அதுல நாற்பது இருபத்தி ரெண்டு பேர் கல்யாணக்கு வராதவங்க ரெண்டு பேர் எங்க ஆயா சரி சரி சரி என்னையா எப்படாது நினைச்சு இந்த மெட்ராஸ் கூட்டிட்டு வந்தோம் மீட்டரே கிடையாது நடந்து போச்சு இனிமேல் முயற்சி பண்ண அப்புறம் ஸ்வீட்டு தான் ஒரேடியா கசக்குது அய்யோ வயத்த கலக்குது பாரு நமஸ்காரம் என்ன தெரியல கிட்ட நினைக்கிறீங்க தெரியாம இருக்குமா யாரு தெரியலையா தெரியலையா கபோதியா இருக்காரு நான் தான் கப்போட அக்கா புள்ள கப்பா எந்த கப்பு ஜிப்ளியோட தம்பி ஜிப்ளி உன் பேரு கூட ஜல்லுவா ஜல்லா ஜல்லு ஜொல்லுனே வச்சிருக்கலாம் உங்க அத்தா ஒருத்தையும் உடம்பு சரியா படுத்தியோ பாப்பி பாப்ளியா பாப்பிளியோட பொண்ணுக்கு நான் தான் வர பாத்து கொடுத்தேன் பேரு ஜிம்பு ஜிம்பு கம்பு அண்ட் தம்புல பார்ட்னா என்ன பண்றாருமா இருக்கா கோம் கோம்பளிமா தான் இருக்கா ஆனா என் தம்பி தப்புக்கு உடம்பு சரியில்லை கிளம்பி ஊருக்கு போயிட்டா எந்த ஊருக்கு துமுக்கு தனியா போயிருக்கா ரயில் தான் போயிருக்கா ம்யில டிக்கி ஐயோ நான் இந்த ஆட்டத்துக்கு வரல யாருங்க உள்ள வேலை இருக்கேன்னு அப்புறமா பாக்குறேன் என்ன முடிசியும் கேட்காம போட்டாரு மனுஷன் கப்பிச்சு போயிட்டாரு தம்பி உன் பேரு சிம்மி சிம்னியா இத்தனை டப்பு டப்பு நீ சிமினின்னு இருக்க கூடாத கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்பா இப்பதான் முழுசா ஒரு பேர் கேள்விப்படுறேன் போட்டீங்கன்னா வெங்கடாஜல ஆஞ்சநேயர் படம் போட்டு இருக்கு அதுவும் இருக்கு வெங்கியா இருந்தா இருந்தா காஞ்சி போயிருக்கான கூப்பட்டுமாண்டி வெள்ளி சிகாமணி மாட்டேன் என்ன கையில் வெறும் இல்ல பால் பாயசம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னது வீட்டுல இருக்க கிழங்கட்டையெல்லாம் சேர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பால் பாயசம் பண்ணிருக்காங்க நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உன் இந்த வீட்டு விட்டு அனுப்ப போறோம் என்ன சொல்றேன் மதுரையில் இருக்கிற நம்ம எஸ்ஆர்எஸ் வீட்டுக்கு அனுப்ப போறேன் எஸ் ஆர் எஸ் வீட்டுக்காயே அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறதான் இந்த பொட்டி படிக்க எடுத்துட்டு நீங்க ராத்திரி ரயிலே கிடைக்கோ நான் வேலைக்கு போகணுமா ஜோசியர் எங்க நடக்கமா நம்மள ஆட்டோல்லாம் வேலைக்கு போலாமா என்ன வச்சு காப்பாத்தது உனக்கு என்ன வேற வேலை ட்ரை பேசாத என்ன பேசாத பெத்த பிள்ளை வேலைக்கு போக சொல்றீங்க என் பிரா வேலைக்கு போறேன் உங்க அப்ப கை கால் விழுந்து போச்சான்னு கேக்க மாட்டாங்களா ஜோசியர் இந்தியா கேட்டீங்களா ஜோசியர் உருப்பிடுவானா இவன் உருப்பிடுவானா இவன் அஞ்சு சிங்கம் மூணு புலி அவன் அடி போட்டான் உடனே நான் கணக்குறேன் எப்படி சமமா பகிர்ந்து கொடுப்பேன் நான் உடனே சொன்னேன் ஜூஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பேன் நீ நீ நான் கணக்குலக்கு ஒரு மரத்தடியில் ஒரு கிளி ஜோசிகாரி எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்குற இவர்கிட்ட போய் நான் உருப்பிடுவான்னு சொல்றியா வாழ்க்கையில கணக்கு தான் முக்கியம் நாலு பேனிக்கிட்ட நாள் கிளம்பி காசி போ சரி சரி இந்த மோதிரத்தை போட்டுக்கோதா இது எங்க தாத்தா குடுத்ததுரா ரொம்ப ராசியான மோதிரம் நான் மொத முதல வேலைக்கு போகும்போது இந்த மோதிரம் தான் போட்டு போனேன் அட்லீஸ்ட் இந்த மோதிரமாவது ஒரு வேலையில நிரந்தரமா வைக்கதான்னு பாப்போம் போய் ஆமாண்டா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் எண்ணம் இருக்கணும் அப்ப நீ போது எஸ்க்குழந்தை கிடையாது கொஞ்சம் கூட பொறுப்பேல்ல உட்கார்ந்து இருக்கீங்களே இதுக்கு மேல எப்படி பொறுப்பா நாற்கால உட்காரு சும்மா இருங்க 15 இது நீ என்ன போடுற என்னடி இதுக்கு வெயில் கடகையா ஏறி இருக்கணும் ஏரியா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் வேலை விட்டு அப்போ ரெண்டு நாள் வேலைக்கு பண்ணி ஆமா அன்னைக்கே எஸ்ஆர்ஸ் மெட்ராஸ் போறேன் சொல்லிட்டு மதுரை மீனாட்சி லாட் அஞ்சாவை எடுத்து ஹாப்பியா இருந்தேன் அப்புறம் அடிக்கணும் அதுமணி வேலை போனா போட்டு அதுவே போற என்ன பெரிய விஷயம் ரயில் கூட வந்தவங்க எல்லாருமே முழுசாதான் வந்தாங்க அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன நம்ம டிராமா டூப்ல ஒரு பையன் இருந்தானே பாக்க வேட வேட் ராஜா மாதிரி கிருஷ்ணன்னு பேரு அவன போன வாரம் மதுரையில பாத்தேமா ஆடி போட்டேமா ஒரே மாசத்துல உருப்படாதான் போயிட்டான் என்ன ஏதோ வேலைக்கு போறான் அவன் தேரவே மாட்டாம இந்த ஜோசியரோட சேராத பத்தா சமைச்சு ஒண்ணு கவலைப்படாதீங்க மனசார வாழ்த்து ஐயா இது உங்க காவே மதுரை மீனாட்சி கோயில் வாசல பூத்து ஒரு நாளைக்கு இது பூத்துல ஓரமா ஒரு தண்ணியே பார்த்து சிரிக்கிறத இந்த பொண்ணு கவனிச்சிடுச்சு அது மதுரை ஏதோ அபிப்பிராயம் இருந்திருக்கு சன்னதில ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிட்டு புருஷ பொன்ஜாதியா ஆயிட்டாங்க பாத்தீங்களா இருக்காமி மதுரை எங்கம்மா தங்கிட்டு இருந்தாரு மீனாட்சியில் அவர் ரூம் காலி பண்ணதான் சொல்லம் தேடுவேன் காப்பாத்தரும் பேர் மயில் பாண்டிய எங்க அப்பா பயில் சாபி நாங்கெல்லாம் இருக்க புறவி நாட்டை கலைஞர் விட்டு சம்பந்தி பொய்கால் சாப்பாடு ரெடியா யார் புதுசா சிகாமணி மதுரையில கோயிலுக்கு போனேன் வயசு ஆச்சு ஆனா அறிவே கிடையாது தெரியுமா போயிட்டு மீனாட்சி அம்மன் கோவில் போகல மீனாட்சி அம்மன் கோவில் சோடா கடை பூக்கடை அந்த வாங்கிட்டு டெய்லி ரெண்டு மூழ்கு சாத்திட்டு வருவேன் ஒரே பூக்கடை ஆமா ஆமா அதுக்கு என்னப்பா அந்த பொண்ணு இதுவா ஏதோ ரயில் பண்ண மாதிரி சோகமா இருக்குது நாங்க ஒண்ணும் ரயிலும் ஏறி வந்து காத்துட்டு இருக்கோம் என்ன பாக்கவா பார்த்ததே கிடையாது என்ன சொல்றேன் என்ன பார்த்து சத்தியமா பூ தவிர வேறு யாருமே கல்யாணம் கூட்டு போறேன் கல்யாணம் பண்ணுவாங்க அப்பா நான் இவங்க பார்த்தது இல்லப்பா ஐயா மாணமான குடும்பத்தை சேர்த்தவங்க அப்ப இவங்க மான கேட்ட குடும்பமா என்ன நடுவுல ஐயம்பாட்ட பண்ற ஜாக ஐயா கோர்ட்டு வக்கீல் போறதுக்கு என் பரசு கேட்கல துரையில சத்தியமா சொல்ும்மா அதுக்கப்புறம் போனேன் பெருசா ஒரு மோதிரம் கொடுக்கல குத்தாலத்துல குடிக்கும் போது தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு அதை போய்தான் சொல்லிட்டு இது இந்த உன் எப்படி? உங்க தான் என் கையில போலாம். இருக்கு! கையில் நாடகம் தான் போட்டு நினைச்சேன் புதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வர்த்தமா பாவி சாந்தி கிடையா நான் வரல அது மட்டும் தனியா நடக்குமா எப்பா தகச்சி நீ வாமா சாந்தி முகத்தான் நாம குடிச்சிட்டு ரெடியாயிடலாம் என்னோட சாந்தி முகூர்த்தத்துக்கு இவங்க குளிச்சு ரெடியாங்களா ரொம்ப மோசமான பாத்திங்களா இருக்கும் போல இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க சாந்தி கல்யாணமா ஒரு நாளைக்கு ஒரு சாந்தி கல்யாணமா என்ன மட்டும் நீ போஷ்டம் அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டம் அதனால இப்பெல்லாம் அதிர்ஷ்டம் எப்பவும் ஒரு தடவை காலிங் அமுக்கும் உன் வாழ்க்கையில இருந்த கஷ்டமெல்லாம் போச்சு நான் சொல்றபடி கேட்டு நட நீ தான் ஜெயிப்பேன் ஒண்ணும் செய்ய வேண்டாம் அத சொல்லுவா நீ காலிங் அமைக்கினே அவங்க இங்க வரத்துக்குள்ள ஓடில வா வா து மானடிக்க முடியும் கலந்து சமாளி நான் தான் கூடவே இருக்க போறேன் என்ன செய்யணும் என்ன கம்பவுண்டர் பாக்குறீங்க நான் என்ன புது டாக்டர் கோட்டு தான் கொஞ்சம் பயங்கரமான மகாபலிபுரம் கடல குளிக்கும் போது முழங்கால் அளவு தண்ணியில விழுந்து தலையில பயங்கர அடி என்னங்க இது என்னியக்கமான ஒண்ணு சொல்லு என்ன இருக்கு என்ன பண்ணலாம் தரேன் ல்ந்தி மயக்கம் யோ இன்னைக்கு இந்தியால முக்காவாசி பேருக்கு இந்த வியாதி இருக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணாத மறந்து கொடுக்க முடியாது நான் கேக்குறதெல்லாம் ஒன்னொன்னா பதில் சொல்லணும் இந்த சாம்பிள் பிடிக்குமா ீங்கல தின்னுட்டிய ஊரு பத்து பைசா பாக்கெட் வாங்கிய ஏழையா போயிட்டேன் வாந்தி மயக்கம் சாம்பல் ஊருகா ஓகே கைய குடியா ஏன் குடியா திருப்பி குடுத்துறேன் கங்கராஜுலேஷன் உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படியா என்ன சொல்லவே இல்லையே இருக்கு ஒதுக்கி வச்சிட்ட பொய்யாக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருக்கீங்க பைய உதைக்கற பாவித்தார டாக்டர் எனக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்ததுன்னா நீங்க சொல்ற பேரையே வைப்பேன் சரி சரி காதுல நுழையிற மாதிரி ஒரு நல்ல பேரா சொல்லுங்க உச்சியின் வெயா வாயில வர மாதிரி பேரு வேணுமா காந்தியின் வை வாய்க்குள்ள போற மாதிரி பேரு வேணுமா வாழைப்பழம் வெய்யு என்னயா நீ வேணாங்க உங்க பேரைய வச்சிருங்க பாவி வைத்தியாஸ்பத்திரி வந்திருக்கேன் அடுத்த பேஷண்ட் யாருன்னு பாப்பா குட் மார்னிங் டாக்டர் உட்காருங்க என் பேர் கணேசன் பரவாயில்லையா கணேசன் உட்காரலாம் உட்காரு ஒரு வாரை காலை நீட்டி மடக்க முடியல கேக்குதுல சத்தம் வருதா இப்பதான் சரி நான் ஒரு பாட்டில் இன்ஜின் ஆயில் போட்டு இருக்கோமா உணர்ச்சி வசப்படாத நான் ஒரு பாட்டில் இன்ஜின் ஆயில் தரேன் அதோட கொஞ்சம் போட்டு வாட்டர் வாஷ் பண்ணியா எனக்கு முப்பது வயசு ஆகுது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு நீ தண்ணி அடிப்பாட்டா கிடையாது அப்புறம் வயசு இருக்கணும் நான் அவன் கிடைக்கலாம் தெரியுமா இந்த போட்டோ பாரு யாரி என்ன மாதிரியா இருக்கா இவன் தான் வேலூர் பட்டாபி எம்எல்ஏ கட்சியில் எடுத்துட்டு தாவிட்டா அத விட முக்கியமான விஷயம் எங்க தலைவர் போன்ற கட்டுக்கிறது பட்டாபி தலைவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு இப்ப மாட்டேட்டா தலைவர் பொண்ணு கிளி பாத்திருக்கா கிளி மரத்திலேயே இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் பொண்ணு மரத்திலேவா காவேரி அவமான சந்தோஷப்படுத்த மதுரை திட்டத்தை போட்டேன் கிருஷ்ண பாவி கிருஷ்ணா என்ன காட்டி கொடுத்து வாயின்கிட்ட அப்படி நான் சொல்லபடி கேளுப்பா எங்க தலைவர் அவரோட அவசர பண்ணு பணம் நானும் பத்தாயிரம் ரூபா பணத்தோட போனா எங்க அப்பனுக்கும் என்னோட பெருமை புரியும் பத்தாயிரம் ரூபாய் குடுப்பியா கண்டிப்பா பத்து ரூபாய கூட அப்பதான் நிறைய இருக்கும் சரி ஆமா நான் என்ன செய்யணும் அடுத்த வாரம் ஊர்ல சட்டத்தபை ஆரம்பிக்குது சரி நீ சட்டத்தபிக்கு வேலூர் பட்டாபி எம்எல்ஏவா போறேன் எம்மா அதுக்கு ஒத்து வராதுக்குரிய இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போகுதுனால ஒரு லட்சம் வருது நாணயத்தையும் அடிக்கிறவங்க சட்டத்துல நடந்துடும் அவங்க நினைச்சிருவாங்க கொஞ்சம் நாளைக்கு சட்டத்துக்கு போடா போலீஸ் ராணுவம் ரெண்டு பேர் கண்ணப்பட்டாலும் ஒன்னும் பண்ண முடியாத ஒரு இடம் இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி எந்த இடம் ஒரு கோவில் ஐயோ இப்ப முடியாது நீ என்ன பண்ற பேசாம தஞ்சாவூர் பெரிய ஒரு குழந்தை குறுக்களை வேலூர் ஜனங்களுக்கு பட்டாபி எம்எல்ஏ மேல வெறுப்பு வரணும் அந்த ஆளு கூப்பிட்டு செவ்வாய்கிழமை டிவி டிராமா நடிக்க சொல்லு ஜனங்க அடியோட வெறுத்துவாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஏன் சுத்தறேன் உங்களை காதலிக்கிறேன் இல்ல நிஜமா தான் சொல்றேன் உங்களை பார்த்த உடனே கட்டிக்கணும்னு தோணிடுச்சு கட்டிக்க நான் என்ன பட்டு போடுவியா சிகாமணி என் கண்ண பாருங்க தெரியுதா ஆமா வளர்ந்துருக்கு கண்ணுலி பொண்ணோட பார்வை புரிஞ்சுக்க தெரியாத பார்வை தப்பா லவ் அப்படினு புரிஞ்சுக்கணு காய்ச்சும் போய் உடம்பு வளர்த்து விட்டா கடைசியில் எவனாவது போடுவான் உங்களுக்கும் கொஞ்சம் கூட கிடையாது கடைசியில் எங்களையே பாத்து அண்ணா கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படிங்க நான் சீரியசா சொல்றேன் என்ன சொல்ற உங்களுக்கு நீங்க தீர்மானிச்சிருக்கா இல்லையா சிவகாசி அறிவு கட்டத்தாண்டிய ஒரு லட்சம் கொடுக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில பணம் தான் கோ நானும் முடிவா சொல்றேன் எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சிருக்கிற நாலு லட்சம் ரூபாய் சொத்து பீடு நிலம் எல்லாம் உங்களுக்கு தான் என்ன மட்டும் வேணாம்னு சொல்லிட்டாதிங்க வெரி ஐ லவ் யூ தேங்க்யூ நீ கடைசியா சொன்ன மூணு வாரத்தான் எனக்கு தைரியத்தே குடுத்து எனக்கு லவ் ரொம்ப பயன் தெரியுமா என்னோட ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ்யூன்னு சொன்னது அந்த பொண்ணு ரோஜா தூக்கி போட்டுருக்கா அவன் கை எலும்பே போச்சு ரோஜா பூ தூக்கி போட்டா கை எழும்பு முடியுமா தூக்கி போட்டாலே பாரு நான் சத்தியமா சொல்றேன் மனப்பூர்வமா சொல்றேன் உன்னோட பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் உன காதலிக்கிறேன் தயவு செஞ்சு நினைக்காது வேலை நான் நினைச்சதுங்க உனக்கு தெரிஞ்சு போச்சு சிகாமணி நீங்க மட்டமான அப்பா அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு என்னோட இருக்கா சந்தோஷப்படுவாங்க வீட்டுலதான் அப்படியா நான் போன் பண்றேன் யார் பேசுறீங்க நான் தான் சிகாம்பலி அரசியல்வாசி கெட் அப் அமக்கள் அவனுக்கு அசல் வேலூர் பட்டாவே தான் நன்றி நன்றி அடுத்த வாரம் சட்டத்தப ஆரம்பிக்குது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவே இல்லை நான் இப்படி சொல்லிட்டேன் எப்ப நான் சட்டசபைக்கு போகணும்னு சொன்னியும் போய் எவ்வளவு விஷயம் கத்துக்கிறேன் இந்த கோடு போட்ட அண்ட் ரெண்டு வாங்கி கொடுத்துருக்காது தெரியுமா கிடையாது இப்ப ரெண்டு மூணு அண்ட் சிலுக்கு டிஸ்கோ எல்லா சாங்கும் அப்படியே சாரா கடை வாசல் இருப்பாங்க சொல்லி தான் திட்டுவாரு முக்கியமான விஷயம் நாளைக்கு போகும் போது வெளிநடப்பு வாங்க உ பரவாயில்ல சொன்ன கேட்கவே மாட்டேங்களே பத்திரிக்கை காரங்களுக்கே ரொம்ப பொய்ப்பு அமாவாசை திருடர்கள் முகமடி கொள்ளைக்காரர்கள் இதெல்லாம் அரசியல்வாதி பேட்டி வருதா ஆமாண்ணா பல விதமான பிரச்சனைகளை பத்தி கேட்க வந்திருக்கேன் எங்களால் தான் என்ன நாட்டுல அதிக மா பத்து எம் அடங்கின ஒரு குழு கிளம்பி சிங்கப்பூர் ஹாங்காங் டோக்கியோ ஜப்பான் பாங்காக் போயிட்டு பதினஞ்சு நாள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கும் என்ன என்ன சம்பந்தம் கட்சிக்கு தீக்குளிக்கூடிய தொண்டர்கள் தான் தேவை பேர் தீக்குளிச்சா தொண்டர்களே தீ குளிக்கிறாங்களே எங்க தீக்குளிக்கிறாங்க தீ வைக்கிறதுக்குள்ள எங்க உயிர் போடுது கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாதுங்க நாளைக்கே அந்த ஆள் செத்துட்டா அவனுக்கு மாலை மரியாதை உத்வத்தி சந்தனம் அந்த நன்றி விசுவாசமே கிடையாது என் கட்சியிலேயே அது பரவாயில்ல தீ குளிக்க மாட்டேன்றான் பஞ்சு மிட்டாய் கட்சி எடுத்துக்காங்க சோதா பசங்க குளிக்கவே மாட்டேன்றாங்க பயங்கர கபுங்க செயற்குழு மீட்டிங் போட முடியல தள்ளி தள்ளி நிக்கிறாங்க விஷயம் லீக் ஆயிடுது அப்புறம் என்ன நீங்க பேசுற பொதுக்கூட்டங்கள் எல்லாம் ஜனங்கள பாத்து நான் அரசியலை விட்டு போயிடுறமான்னு கேக்குறீங்க அவங்களும் வேணாம் வேணாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க பொது மக்களும் இந்த பட்டாபி அரசியல விட்டு போயிடணுமா உன்ன நடுவு நம்ம கட்சி ஆளுங்க டக்கு டக்குன்னு எய்ந்து நிப்பாங்க உன்ன பின்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன மறைக்குமா அவங்க தலையை அப்படியே இப்படியும் ஆட்டுவாங்க பாரு அவங்களே தலையை ஆட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கட்சியில மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இல்லையா ரொம்ப யோசிக்காதோம் தூங்கும் புலி எடர்னா உதவி அது சரி என்ன என்ன முடியும் தமிழகம் திரண்டா சிங்கள தாங்காது என்ன அறிக்கை விட்டுனும் அங்க எங்க பிரச்சனை என்ன பிரச்சனை எங்க பிரச்சனை ஆனா ஒண்ணு சொல்லுமான ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம் அரசாங்கம் பயந்துரும் எல்கேஜி யாராவது கேக்க சொல்லி கேக்குறியா அப்படி எல்லாம் அப்படி கேக்குறியா எம்எல்ஏ கட்டலாம் தப்பு கிடையாது ஆனா பேசுனா துட்டு குடுத்துடனும் எவ்வளவு நாளைக்கு அவங்க ஊர் சுத்தி பாக்க முடியும் போதும்பா நமக்கு நம்ம ஊர் டெலிவிஷன்ல முதல் ஒளிபரப்ப அருவேங்கிறாங்க இப்ப இரண்டாவது ஒளிபரப்புல ஜனத்தகம் ரொம்ப அதிகமா இருக்க ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு இத பத்தி என்ன சொல்றீங்க வெளிநாட்டு சதி என்ன என்ன சொல்றீங்க ஆமாங்க நம்மளால தீர்க்க முடியாத பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்லணும்னு எங்க தலைவர் உத்தரவு போட்டுக்கிறாரு வெளிநாடு ஆடி பூட்ட எழுதி பட்டாபியோட ஐடியா போட்டுக்கணும் என்ன வேலூர் பட்டாபியோட ஐடியான்னு போட்டுக்க வேற யாரும் இதுல பங்குக்கு வரக்கூடாது சரி கொஞ்சா கவனமா எழுதிக்க அடுத்த மாசம் மெரினா பீச்ச தஞ்சாவூருக்கு மாத்திரம் இதுக்கு நாங்க கான்ட்ராக்ட் விட்டு கமிஷன் வாங்கி ஆச்சு என்ன கேள்வி மேல கேட்டு அந்த கோப்புகள் எடுத்து கொடுப்பா வேணாமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்ன குழப்பமா இருக்குது இது நடக்குமான் பீச் நடக்காதியா உருண்டு உருண்டு வரும் என்ன சந்தேகப்படுற பீச்ச எடுத்துட்டா அந்த இடம் காலியா இருக்கு மலைக்கோட்டையை கொண்டு வைக்கிறியா அந்த இடத்துலதான் நாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில கொண்டு வைக்க போறேன் அந்த இடம் காலியாடுவேன் அந்த இடத்துலதான் நாங்க டெல்லியில இருக்க குதிப்பினார கொண்டு வைக்க போறமே அந்த இடம் காலி ஆடுமென்னு பாக்கறியா அது வடநாட்டவர் பிரச்சனை காவேரிய பங்கு போடுத்து அடிப்பைத காவேரிய பங்கு போறியா பட்டாட்டை காவேரி எனக்கு சொந்தம் காவேரி மேல எவனாவது கைய வச்சு அருந்துடும் அண்ணா இந்த டங்குவார வேலூர் பட்டாபிஸ் சொன்னதா பேப்பர்ல வர போது நாளைக்கு செயற்குழு மீட்டிங் போட்டு அவனை கட்சியை விட்டு தூக்கிட்டு போறாங்க அப்பா அம்மா கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் வா தாயே தெய்வம் பண்ணி சொ வீட்டு எல்லாரும் போயிருக்காங்க விபரீதும் போயிடலாம் நீதான் தங்கச்சிய தங்கச்சிய ஒண்ணு கவலைப்படாதீங்க தங்கச்சிய உங்க மனு சற்று தாமதமா தான் நம்ம கையில கட்சிது அதான் நாங்க நேரடியாவே வந்துட்டோம் ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்க வீட்டுல தையல் மிஷின் இருக்குதா இல்லையா சரி அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் உங்க பேரு சுப்ப யோ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளை பார்த்து குச்சி ஆட்டி பேசுறாரு நாங்க வரோம் அடி பேசுனா கொஞ்சம் வருவனே நான் உனக்கு இன்னைக்கு தாராளமா நிதி உதவி செய்யதா தீர்மானிச்சுட்டேன் இந்த எம்எல்ஏ பட்டாபிய பத்தி தம்பி இன்ஸ்பெக்டர் கையில சொல்லிவை நம்ப மாட்டேபா தம்பி ஐஜி பண்ணி கூப்பிடுறாங்க <chưa> uh, <wrong> I'm <scenes> uh, extremely sorry, <laughs> <g> I <accelerating> mistake you. you, You But SIGAMANI, SIGAMANI, know ஆங்கிலம் தப்பா பேசுனீங்க என் உடம்பு அப்படியே கொதிக்கும் பாடி ஆஃப்ரி நேஷன் கம்ப்ளீட்லி பாய்லிங் நான் குட்டி. உணர்ச்சி நான் சொல்றேன் தம்பி மினிஸ்டர் வெளியூர் போய்கிறாரு வர வரைக்கும் அவரே மினிஸ்டர் அவர் வேலை சொல்றேன் இல்லன்னா மினிஸ்டருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியாது ஆயிடும் தவளைப்படாத சுப்பிரமணியம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தெரியுமா நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீ நம்ம ஊருக்கு ஆரோன் நினைக்கிறேன் சமீபத்தான் உனக்குறாங்க கரெக்ட் கவனிச்சேன் படைய இன்ஸ்பெக்டர் பேண்டையே குடுத்துக்கிறாங்க அதான் லூஸ் ஆகுது தவளப்படாத புது பேண்ட் வாங்கி தரேன் நான் வேணா உன் ஐஜி ஆகிட்டோமா வேணாயா ஐஜி வேணாயா ஐஜி பவர் குறைச்சல் ரெண்டு எழுத்து தான் டிஐஜி ஆகுறேன் பேசுவான் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போய் சாப்பாடு போடு யா ஜல்லு அண்ண உன்னை கவனிப்பாரு என்னுடைய ஒரே பையனை அடிபட்டா தானே திரிந்து வருவா ஒழியட்டும் வரு வேலூர் பட்டாபி எம்எல்ஏ உன் பொண்ணு அழுகு இல்லைங்க இவர் சிகாமணி இல்லைங்க வேலூர் பட்டாபி எம்எல்ஏ நீங்க பிள்ளை கூட உங்களை தான் இருப்பாங்க அரசியல்வாதி இல்லையா முன்னாடி அதுக்கு பக்க ஊர் கு கிராமம் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே பெங்களூர்னு பேரு இந்த ராமாயணம் ஔவையார் எங்க செயற்குழு உறுப்பினர் தான் நீங்க படிச்சது வளர்ந்ததெல்லாம் ரெண்டுமே ஒன்னா நடந்தது போதே வளர்ந்துட்டேன் வளரும் போதே படிச்சிட்ட நீங்க அம்மான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வயத்துல பாலை வாத்துருச்சு அப்படியே விட்டுறாதீங்க எறும் முக்கியம் இப்ப இந்த கமலா அம்மா யாரு கமலாவா அந்த அம்மா பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் ஏ எங்களுக்கு தெரியாத பேரா எல்லா பேரும் வீட்டுல போய் சம்சாரத்தை கேளுங்க போங்க அதிசயமா இருக்குதான் இந்த ஆளுக்கு இந்த கமல அம்மா சொன்னாங்க உங்களை அவனை என்ன நீ போய் தம்பியை கோச்சுக்கிறாங்க சாப்பிடுங்க நாங்க இது பகலையே சாப்பிட சொல்றீங்க பதவிக்கு வந்தாலே, என் பையன் அறிவுனா உங்களுக்கு சுத்தமா கிடையாதுங்க நான் மன்னிச்சிருங்க காவேரி, காவேரி, சிகாமணி அதிர்ச்சி தடுக்காதீங்க ஊர்ல எந்த பொண்ணும் தடுக்காதீங்க எல்லாரும் நம்ம கையில வர்த்தோம் இதுக்காகவே நான் தனியா நிதி ஒதுக்கி வச்சிருக்கிறேன் வழிக்கு விழுந்தவர்களை வாழ வைக்கும் நிதி ஏன் அந்த பொண்ணு அழுகுது பாத்தையன்யில் பாண்டியன் சொன்னாரா நான் இப்போ சொல்றேன் இந்த பொண்ணு காவேரி இந்த ஆளுடைய தங்கச்சிய இல்ல யோ இலையே தங்கச்சி ஆமா உங்க பையன் சிகாமணி எவ்வளவு நல்ல பையன் அவன மாதிரி இன்னொரு பையன் உங்களுக்கு கிடைப்பானா இல்ல இனிமே முயற்சி பண்ணாதா முடியுமா என் மனசு ரொம்ப சங்கடம் நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா உங்க சிகாமணிய நான் கொண்டாந்து நிறுத்துறேன் என்னதான் அரசியல்வாதி ஆகிறேன்னு இந்த மயில் பாண்டியன் சொன்னாரா அதான் இந்த விகு இதெல்லாம் போட்டுக்கணும் சுத்தர உங்க சிகாமணி நாளைக்கு எம்எல்ஏ பட்டாபியா சட்டசபைக்கு போறாரு அன்பளிப்பா முதல் தவணை பத்தாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு பரவாயில்லையே திட்டாரு ஆனா இன்னைக்கு சட்டசபைக்கு போற அளவுக்கு வளர்ந்துட்டியே பரவாயில்ல தம்பிய நான் சிகாமணி அடுத்த வாரம் உனக்கு காவேரி கல்யாணம் சந்தோஷம் தானே தகரா இருக்குதா என் விருப்பத்துக்கு நீ காவேரி தான் கல்யாணம் படிக்கணும் என் முடிவு அப்படியா சொல்லிட்டே நீ காவேரி நீ கட்டிக்கணும்னு சொல்லிட்ட காவேரி விஷயத்துல நீ என்ன சொல்றியோ அத நான் கேக்குறேன்மா எங்க அம்மா முடிவு என்னைக்குமே காவேரி விஷயத்துல கரெக்டா தான் இருக்கும் என்னையா நீ கட்டிக்கலான்னு பாத்தியா காவேரி காவேரி நமக்கு சொந்தம் சரிப்போ ஜோசியம் பார்க்குற நமக்கும் ஜாலா அடிக்கிற போ போ இனிமேல் என்னோட ஆஸ்தான ஜோசியர் ஆயிடு ஆ அப்புறம் டிவியில் யோகாசன பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அசத்து ஆ போடா இது ஒரே ஒரு எம்எல்ஏ காணாத போனதில் ஒரு குடும்பமே முன்னுக்கு வந்துடுச்சு ஒரு சட்டசபையே காணாத போனோம் ஒரு ஊரே முன்னுக்கு வந்துடும் நினைக்கிறேன் அம்மா நாளைக்கு முன்னாடி பத்து மணிக்கு வருது உபயோகிங்க அதை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்கிட்ட வந்து இன்னுமா உங்க சிகாமணி கிடைக்கல அப்படின்னு கிண்டலா கேக்குறாங்க இப்ப கூட அப்பா அம்மா யாவரும் நிம்மதியாக இருக்கிறார்கள் எனவே சிகாமணியை யாரேனும் கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தால் அவர்கள் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படுவார்கள் இப்படிக்கு அவனை பிரிந்து சந்தோஷமாக இருக்கும் அப்பா விஸ்வநாதன் நாங்க அவசர உத்தரவின் கலைக்கப்பட்டு நாட்டில் கவர்னர் ஆட்சி உடனடியாக அமலுக்கு வருகிறது எனவே எம்எல்ஏக்கள் வேறு உபயோகமான வேலைக்கு செல்லலாம் தெரியாது உடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது வணக்கம் ஜெயஹிந்த்